ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தியும் பொன்னிலம் மாதராசியும் நீங்களாவே சொல்லுங்கள் சேர்ந்து சொல்லுங்கள் வித்தியை வித்தியை முதல் தா வித்தியை வித்தியை இல்லை மாத்திரமாயிருக்கும் என் நிலங்களும் நாயகன் பழங்கள் கோற்றி கைவல்ல நவநீதம் தத்துவ விளக்கப்படலாம் முதல் பாடல் நித்திய வனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேக்கம் மத்திய விகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்திய முறைக்க வேண்டும் சமா சமாதி என்றா கூட்ட முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனமின் நான்கே நூலாசிரியர் இந்த நூலை இந்த வேதாந்த நூலை படிப்பதற்கான தகுதியை முதல் பாடலில் சொல்ல துவங்குகிறார் ஐந்து பாடல்கள் தகுதியை பற்றி சொல்லுகின்றன என்று சொல்லியிருக்கிறேன் அதில் முதல் சாதனம் சாதன சதுஷ்டயம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடியது அந்த சாதன சதுஷ்டயத்தை விளக்கி சொல்லுகிறார் இங்கே இதெல்லாம் சாதன விளக்கி என்றால் அதனுடைய பெயர்களை கூறி சுருக்கமாக இந்த கருத்தை கூறுகிறார் நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் நித்திய அனித்தியங்களை பற்றி விவேக்கமானது நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் மத்திய இகபரங்கள் வறுபோகங்களில் நிராசை வரக்கூடிய போகங்கள்லாம் இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் அதுக்கு ஒரு கொடுத்துருக்கார் வறுபோகங்களத்துக்கு கர்மஜன்யத்தினால் வரக்கூடிய நம்ம செய்யக்கூடிய காரியத்தினால் நமக்கு மரியாதை ஒரு மாலை போடுவாங்க சந்தனம் போசுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் போகம்ங்கிறார் சுருக்கமாக சொல்கிறதுக்க பரலோகத்துக்கு போனால் அங்கே அப்சரஸ்திரீ அமிர்தம் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இது இதில் எல்லாவற்றிலும் நிராசை வைராக்கியம் சமாதி என்று ஆறு கூட்டம் சமதம உபரதி ஸ்திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஆறு கூட்டம் சமாதி என்று ஆறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மோக்ஷத்தை விரும்பக்கூடிய விருப்பம் முமுக்ஷுத்வம் என்று சொல்லப்படுவது சத்தியம் உரைக்க வேண்டும் சாதனம் இந்நான்கே சாதனம் சத்திய சத்தியம் உரைக்க வேண்டும் என்று முழிவர் இதை உறுதியாக முதலில் சொல்லிவிட வேண்டும் இது இது சரியாக இல்லையென்றால் ஞானமோ ஞான நிஷ்டையோ ஏற்பட முடியாது என்பதை முதலிலேயே சொல்லிவிட வேண்டும் முதல்ல விஷயத்தை அதிகாரித்துவத்தை தெளிவாக சொல்லணும் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிடுறாங்க இருந்தாலும் அதிகாரித்தன்மையை விளக்கி சொல்ல வேண்டும் நூல் முகவரையில் வந்து அதிகாரி தன்மை விளக்கி சொல்லப்படும்ங்கிறதான் சொல்லப்படுறது நூலுக்கு யார் அதிகாரின்னு சுருக்கமாக தான் சொல்கிறது அந்த அதிகாரி தன்மையை நன்கு விளக்கி சொல்வது நூலின் உட்பகுதி தான் ஆக அடுத்தது விவேக்கம் வைராக்கியம் முமுட்சுத்துவம் இதெல்லாம் சொல்லப்பட்டது இனி சமாதி ஷட்க சம்பத்தியை மாற்ற இரண்டு பாடல்கள்ல விளக்கிறார் சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தயாராம் சமம் அகக்கரணம் தமம் புறக்கரண தண்டம் அமர்த்தரு கருமம் பற்றாதருத்தலே விடலன்றாகும் மமர்சையும் காமமாதிதல் சித்தல் கா நடிகில இங்க நாலு விஷயத்தை சொல்ற நாலு விஷயங்களை முதல்ல பேர சொல்ற அப்புறம் அதற்கு விளக்கம் சொல்றார் அதற்கு சற்று விளக்கி சொல்றார் நாலு சாதனங்களை விளக்கி சொல்லுகிறார் நாலுனா இதுக்குள்ள உட்பிரிவு சாதனங்களை விளக்கி சொல்கிறார் ஷமம் எல்லாம் பேரு தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை பேர் ஷம விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை ஆறாம் தான் சம்ஸ்கிருதத்தில் உபரத்தி சகித்தல்ங்கிறது தான் திதிக்ஷா அ சமாதானம் ஸ்ரத்தாம் அது அப்படியே இருக்குது அந்த ரெண்டு ப ரெண்டு ரெண்டு சொல் தான் தமிழில் தனியாக போடப்பட்டிருக்கு சரி சமம் என்றால் என்ன அகக்கரண தண்டம் அகக்கரண தண்டம்னா அதை கட்டுப்படுத்துவது தண்டிப்பது ஒழுங்குபடுத்துவது தண்டிப்பதுன்னா இங்கே வந்து செம்மைப்படுத்துவதுன்னு தான் அர்த்தம் தண்டிப்பதுன்னா என்ன தீய விஷயங்களில் செல்லாமல் அதர்மமான விஷயங்களிலோ இன்னும் சொல்லப்போனால் வேதாந்தம் படிக்கிறபோது அதையும் விட போகிறோம் தர்மத்தையும் கூட விட போகிறோம் விட புரிஞ்சுங்க ஜாக்கிரதையாக தர்மத்தில் நமக்கு தாத்பரியம் கிடையாது ஆனால் தர்மத்தை அனுஷ்டிப்போம் தர்மத்தை ஒருபொழுதும் விடப்போகிறதில்ல நேற்றி கூட கீதையில் வந்தது இல்லையா யோகி பிரம்மபூதம் அகல்மஷம் அதர்மாதி வர்ஜிதம்ன்னர் சங்கராச்சாரியர் அதுக்கு விளக்கம் சொல்லும் அதர்மம் முதலானவைகளை நன்கு விட்டவன் இந்த யோகிய யுஞ்சன் நேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷா இல்லை இல்லை பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைத்தி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம் அப்போ அந்த இடத்துல அகல்மஷங்கிற சப்தத்துக்கு தர்மம் முதலானவைகளை அதர்மம் முதலானவைகளை இல்லை விட்டவன் இல்லாதவன் அதர்மம் முதலானவைகள் இல்லாதவன் சொன்னார் எதுக்கு சொல்கிறேன் தண்டம்னா என்ன எப்போ தண்டம் கொடு தண்டனை கொடுப்போம் தப்பு பண்ணினா தானே தண்டனை கொடுப்போம் தப்பு பண்ணாமல் தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கறது மனசுக்கு அப்புறம் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு மனதுக்கு பயிற்சி கொடுக்கறது அதனால் மனசில் வந்து தரமான அளவான முறையான சிந்தனைகளை உருவாக்குவது தான் தரமான தரமான அளவான முறையான இப்படி தான் சொல்கிற பழக்கம் அதாவது குவாலிட்டி ஆஃப் தாட் குவான்டிட்டி ஆஃப் தாட் டைரக்ஷன் ஆஃப் தாட் இந்த எண்ணங்களெல்லாம் தரமான எண்ணங்களாக இருக்க வேண்டும் தரமான எண்ணம்னா என்ன எந்த எந்த எண்ணம் நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்குமோ அதுவே தரமான எண்ணங்கள் பொய் பேசக்கூடாது பொய் பேசுகிறத பற்றி அதாவது எதிர்மறை எண்ணங்களை எதிர்மறை பேச்சு பேசுறதில்ல எதிர்மறை எண்ணங்களே எண்ணக்கூடாது நிறைய பேருக்கு வாயில் பேச்சு வந்து எப்படி வருது நெகட்டிவாக தான் வருது அப்போ நெகட்டிவாக நெகட்டிவாக வர்றதுனால் அது காரணம் என்ன எதிர்மறையாக வர்றதுக்கு காரணம் என்ன உள்ளத்துலேயும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றன இந்த எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் நீக்கணும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் தமிழ்ையும் எதிர்மறை எண்ணங்கள்னு அதை மொழிபெயர்க்கலாம் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல சத்விஷயங்களையே சிந்தனை பண்ணுறது இதெல்லாம் இன்னும் அது சாது சங்கத்தினால்தான் இதெல்லாம் வரும் நல்லவங்களோட சேர்ந்தா தான் இது மாதிரி வரும் நம்மளை நமக்கு ஒருத்தர் கெடுத்தல் கெடுதல் பண்ணினாலும் மனசில் கூட அவர்களுக்கு கெடுதலை நினைக்காத ஒரு எண்ணங்களையெல்லாம் வளர்த்தி கொள்வது மாதிரி பல விஷயங்கள் அனித்தியத்தை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் இருந்தாலே இந்த அதுவும் இந்த காண்டெக்ட்டில் இப்படி சொல்லப்படுகிறது நம்ம இன்னும் ஆழமாக சிந்திக்கலாம் தரமான எண்ணங்கள் எந்த எண்ணம் நம்மை உற்சாகப்படுத்துமோ ஊக்கப்படுத்துமோ அந்த மாதிரி எண்ணங்களைத்தான் எண்ண வேண்டும் நம்மளையே நாம் சோம்பேறி ஆக்கிற எண்ணங்களையெல்லாம் எண்ணக்கூடாது ஆக தரமான எண்ணங்கள் கடவுளை பற்றி எண்ணுவது நல்ல குணங்களுடைய மகிமைகளையெல்லாம் எண்ணுவது மகான்களுடைய விபூதியெல்லாம் நினைக்கிறது இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி மனசை நல்ல விஷயத்திலையே வச்சுக்க பழக்கிறதுங்கிறது தான் சமம்னு அர்த்தம் நல்ல குணங்கள் ஈஸ்வர பக்தி இது மாதிரி நல்ல இதிலையே வச்சுருக்கிறது இன்னும் வரப்போகிறது தற்பெருமைங்கிற குணத்தை நினைக்காம அந்த தற்பெருமைங்கிற கெடுதலை நினைக்கிறது அப்புறம் எளிமையை ஆழமாக சிந்தனை பண்ணுறது மாதிரி நிறைய சொல்லலாம் சுருக்கமாக சொன்னால் தரமான எண்ணங்களை மனதிலே வளர்த்துவது திருப்திங்கிற குணத்தை நினைக்கிறது காமம் குரோதம் இருக்கோ இல்லை பொறுமைங்கிற குணத்தை நினைக்கிறது அப்புறம் வந்து இப்போ பொருளாசை இல்லாமல் அது அதனுடைய தன்மைகளை சிந்தனை பண்ணி பேராசையை நீக்கிறது ஆசைகளெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய சொல்லலாம் மதம் கர்வம் பணிவாக இருக்கிறது அப்புறம் வந்து அறியாமையினால் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் அதுக்கு வந்து அறிவை எப்படி வளர்த்திக்கிறதுங்கிறத பற்றி சிந்திக்கிறது மாதிரி எல்லாம் என்னெல்லாம் முடியுமோ அப்புறம் வந்து பிறரிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் கண்டுக்காமல் கண்டுக்காமல் அதை பற்றி கவனிக்காமல் அதில் இருக்கிற குணங்களை மாத்திரம் நினைக்கிறது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை நினைப்பது இதெல்லாம் வந்து தரமான எண்ணங்கள்னு பேர் இந்த தரமான எண்ணங்கள் மனசில் ரொம்ப இருக்கணும் அது மாத்திரமில்லை இந்த தரமான எண்ணங்களும் அளவாக இருக்கணும் ஒரேடியாக கச்ச கச்சன ஒரேடியாக ஊரில் இருக்கிற அத்தனை நல்ல இந்த போட முடியாது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒழுங்குபடுத்திக்கணும்னு அர்த்தம் எண்ணங்களை எப்போதுமே தரமான எண்ணங்கள்ங்கிறது மாத்திரம் இல்லை நல்ல எண்ணங்களையும் ஒன்று ஒன்றா முறையாக கடைப்பிடிக்கணும் அப்படினு நினைக்கணும் இப்போ பூஜை பண்ணுறது இப்படின்னு ஒரு கொள்கை வைத்து கொண்டோம் ஆனால் அதை அது பற்றின சிந்தனைகளை அளவாக வச்சு நினைக்கிறது ஒரே ரொம்ப தூக்கி வாரி போட்டுக்கூடாது நல்லதையும் கூட அளவுக்கு மீறி வாரி போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வாரி போடக்கூடாதான் என்ன அர்த்தம் ஒன் பை ஒன்றா தான் நினைக்கணும் செய்யணும் அதில் வந்து ஒரு ஒழுங்குப்பாடு இருக்கணும் சிந்தனையில் கூட இப்போ நமக்கு நிறைய விஷயம் தெரியும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் போட்டு குழப்பிடுறதா ஒன்று தான் சொல்லணும் நல்ல விஷயங்களே நிறைய தெரியும் நமக்கு ஆனால் நல்ல விஷயங்களையும் முறையாக அளவாக அதை வெளிப்படுத்தணும் கொண்டு வரணும் இதெல்லாம் மனசுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சி எப்படி ஒரு தண்ணீர் வந்து மலையிலிருந்து வருது அதை அணை கட்டி தடுக்கிறோம் அந்த அணை கட்டி தடுத்தால் ஒரேடியாக தடுத்துட்டோமானால் தண்ணியை போக விடாமட்டால் கெட்டு போயிடும் தண்ணி தேங்கி கெட்டு போயிடும் அது மாத்திரமில்லை அணையவே உடைச்சாலும் உடைச்சிவிடுது அது வேறு விஷயம் அப்போது எண்ணங்கள் வந்து அணையில் கட்டு கட்டப்படுற மாதிரி இருக்கணும் அது வந்து தரமான எண்ணங்களாகும் மோசமாகிடப்படாத எண்ணங்கள் அது வந்து அளவாகவும் இருக்கணும் அப்புறம் வந்து அந்த தண்ணீரை எப்படி சரியான திசைக்கு திருப்புறோமோ பயிர் பயிர் பயிர்களுக்காக பல நன்மைக்காக திருப்புகிறோம் அது டைரக்ஷன் அது வந்து சரியான பாதைக்கு போகணும் நம்முடைய தரமான அளவான எண்ணங்கள் பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஜானம்ங்கிற அந்த லட்சியம் மோக்ஷத்தை லட்சியமாக கொண்டு செல்ல வேண்டும் நமக்கும் சமுதாயத்துக்கும் அமைதியை தரக்கூடிய நோக்கிலேயே அவைகள் இருக்க வேண்டும் அகத்தரமான தரமான அளவான முறையானங்கிறது நான் டைரக்ஷனுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் லட்சியத்தை தெளிவாக சரியான பாதையை நோக்கி செலுத்தப்படுவதாக எண்ணங்கள் இருக்க வேண்டும் இதுக்கு வந்து நீண்ட நாள் சத்சங்கம் இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தோமே வந்துடும் ஒன்றும் கஷ்டமே கிடையாது சமங்கிறது என்ன அகக்கரண அந்தகரண தண்டம் அந்தரணமானது தீய விஷயங்களில் போகாமல் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது சமம் அஹ் அகக்கரண தண்டம் அந்த கரணத்தை கட்டுப்படுத்துறது இந்த தத்துவபோதத்தில் பார்த்தோம் சமஹா மனோ நிகரா சமஹா மனோ நிகா மனசை கட்டுப்படுத்துறது சமம் ஏன்னா மனம் வந்து கண்ட்ரோல்ல இல்லைன்னா அப்புறம் வந்து ஓட்டக்கூடத்தில் விட்ட தண்ணி மாதிரி ஆகிடும் ஏதோ தேவையில்ல அதெல்லாம் போயிட்டுருக்கும் அது பாட்டுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் மனக்கட்டுப்பாடு முக்கியம் அடுத்தது வந்து தமம் புறக்கரண தண்டம் புறக்கரணம்னா என்ன மெய்வாய் கண் மூக்கு செவி எனப்படுகின்ற ஞானேந்திரியங்கள் இந்த ஞானேந்திரியங்களையெல்லாம் இந்திரிய விஷயங்களில் வந்து அதர்மமான விஷயங்களில் போகாமல் தர்மமான விஷயங்களிலேயே இந்திரியங்கள் இருக்கும்படி கவனித்துக் கொள்வது தமம் அகக்கரணம்கரணம் தமம் புறக்கரண தண்டம் கீதையில பார்த்துருக்கோம் ஸ்ரோத்ராதீனீந்திரியான் அந்நியே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷஜான் அந்நியே இந்திரியாகிஷு கட்டுப்பாடு என்கின்ற நெருப்பில் நாலாவது அத்தியாயத்தில் வந்தது கட்டுப்பாடு என்கின்ற அக்னியில் காது முதலான இந்திரியங்களை ஹோமம் செய்கிறான் இந்திரியங்களை ஹோமம் செய்கிறான் அப்புறம் என்ன சொன்னார்னா ஸ்ரோத்ராதீன் இந்திரியான் எண்ணே சம்யமாகதி சப்தாதீன் விஷயா நன்னியே இந்திரியாக்னிஷு சப்தம் முதலான இந்திரிய விஷயங்களை இந்திரியங்களில் ஹோமம் செய்கிறார்கள் அங்கே நாம் படிச்சிருக்கோம் இந்திரிய சம்யம யஜம் விஷய கிரகண யஜம் இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்துறது அல்லது விஷயங்களை கிரகிக்கிறது இந்திரியங்களை நன்றாகவே கட்டுப்படுத்துறதுங்கிறது சன்னியாசிக்கு அவசியம் ஆனால் இந்திரியங்களை விஷயங்களை தர்மமாக கொடுக்கறதுங்கிறது கிரகஸ்தர்களுக்கு விஷய கிரகண யஜம் அவர்களும் அந்த விஷயங்களெல்லாம் முறையாக கிரகிக்கணும் சன்னியாசி டோட்டலாகவே எல்லாத்தையும் விட்டுடணும் ஒரு கிரகஸ்தம் பேப்பர் படிக்க தான் ஆகணும் ஏன்னா வீடு உலகத்தை பற்றி தெரிஞ்சுதான் ஆகும் ஏன்னா வீடு காரியங்கள்லாம் நடத்தியே ஆகணும் ஆனால் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அது காரியம் செய்ய வேண்டியது அதெல்லாம் வந்து அதெல்லாம் தர்மமாக பண்ணணும் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தர்மமாக தெரிந்து கொண்டு எப்படி பண்ணணுமோ அதை பண்ணணும் இங்கித்தமாக பண்ணணும் அதுக்கு பேர் தம புறக்கரண தண்டம் ராகத்வேஷ வியுக்த இஸ்தூலாக இந்த ஸ்லோகத்துக்கு பொருந்தும் இந்த கருத்துக்கு விருப்ப விருப்பை நீக்கி இந்திரிய விஷயங்களில் சஞ்சரித்தா மனசு தெளிவாகும் விருப்ப விருப்ப நீக்கி இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கணும் அது தர்மமான இந்திரிய விஷயங்களை மாத்திரம் அனுபவிக்கணும் பகவான் நமக்கு இந்திரியங்களை கொடுத்துருக்கிறது இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் அதில் தர்மம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அதி தீவிரமான கட்டுப்பாடு ஒன்றும் கூடாதுங்கிறதுலாம் சன்னியாசிகளுக்கு தமம் புறக்கரண தண்டம் ஆனால் இங்கே இப்போ சந்யாசம் வரப்போகிறது அடுத்ததுலையே அமர் தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் விடல்ன்னு சொன்னால் உபரத்தி சம்ஸ்கிருதத்தில் இப்போ ஷமம் சொல்லி ஆயிற்று தமம் சொல்லி ஆயிற்று இந்த தமத்துனால தான் சமம் சமத்துனால தான் தமம் ஒன் அந்யோன்யா மனசை கட்டுப்படுத்தினா இந்திரியங்கள் கட்டுப்படும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா மனசை கட்டுப்படும் அதனால் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது அதனால தான் இது வந்து எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அத்தனையும் சேர்ந்து தான் ஒரே சமூகம் சமாதி அமர்தரு கற் பற்றாது அறுத்தலே அமர்தரு கருமம் அமர்த்தரு கருமம்னு சொன்னால் துன்பம் தரக்கூடிய கருமம் அமர்த்தரு அமர்ன துன்பம்னு அர்த்தம் அமர்த்தரு கருமம் பற்றாது அறுத்தலே அப்படி சொல்கிறார் ஸ்திரீ தனம் ஜாதி அபிமானம் முதலிய சாமகிரிகளோடு பொருந்திய இந்த கர்மம் பண்ணுறதுன்னா என்னெல்லாம் தேவைன்னா பேத புத்தி ரொம்ப அவசியம் பேத புத்தியை அவசியம் பேத புத்தியை கர்மம் வேதாந்தம் உபதேசிக்க போகிறது என்னது அபேத புத்தி அகர்திருத்த புத்தியை உபதேசம் பண்ண போகிறது இது கர்த்திருவ புத்தியும் பேத புத்தியும் உடையது எது இந்த கர்மாக்கள்லாம் இந்த இடத்துல கர்மம்னா வைதிக கர்மம் ஏன் வச்சுங்க லௌ வைதிக கர்மத்தையே விடணும்னா லௌகிக கர்மத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதான் இங்கேயே அர்த்தம் இருக்கு லௌகிக்க கர்மம் வைதிக கர்மம் இதெல்லாம் இப்போ வந்து ம சமுதாயத்தில் போது எப்படி சொல்கிறது எல்லாரையும் சந்நியாசம் பண்ண சொல்ல முடியுமா அதனால் என்ன சொல்கிறது அதில் தாத்யத்தை குறைச்சி மனசை அதில் செலுத்துறதை குறைச்சுங்கன்னு நான் சொல்ல முடியும் வேறு ஒன்று சொல்ல முடியாது ஆனால் இந்த ஸ்லோகம் சொல்கிறது என்னென்னா அமர்த்தரு கருமம் பற்றாது அறுத்தல் கர்மான்னு சொன்னால் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டது அதுக்கு வந்து முதல்ல மனைவி இருக்கணும் கர்மா பண்ணுறதுக்கு அப்புறம் பணம் இருக்கணும் ஸ்திரீ அது மாத்திரம் இல்லை ஜாத்திய அபிமானம் ஏன்னா பிராமணன்தான் இந்த கர்மாவை பண்ணலாம் க்ஷத்ரியந்தான் இந்த கர்மாவை பண்ணலான் தான் வேதம் சொல்லுகிறது பிராமணம் பண்ணக்கூடிய கர்மாவை க்ஷத்ரியனோ க்ஷத்ரியம் பண்ணக்கூடிய கர்மாவை பிராமணனோ பண்ணக்கூடாது சில யாகங்களெல்லாம் க்ஷத்ரியந்தான் பண்ணணும் பிராமணம் செய்யக்கூடாது செய்து வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அஸ்வமேத யாகமோ ராஜசூய யாகமோ பிராமணன் பண்ணக்கூடாது அது ராஜா பண்ணணும் யஜமானன் வந்து ராஜா தான் செய்து வைக்கிற அதிகாரி தான் செய்து வைக்கிறதுக்குள்ள தகுதி தான் பிராமணனுக்கு இருக்கே தவிர பிராமணன் அஸ்வமேதை யாக அவனுக்கு பண்ணப்படாது அவன் அப்போ உபநிஷத்தில் வந்து மிருகதாரண்ய கோபநிஷத்தில் முதல் மந்திரம் அஸ்வமேதை யாகத்தை வந்து பிராமணன் தியானம் பண்ணலாமே தவிர ஹோமமாக பண்ணக்கூடாதுன்னே சொல்கிறது குதிரையை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி குதிரையில் எப்படி விராட் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதுன்னு தான் ஆரம்பிக்கிறது மிருகதாரண்ய கோபநிஷத் மந்திரமே ஆக அஸ்வமேதையாக மந்திரங்களை சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது அஸ்வமேதையாக மந்திரங்களை வந்து அரசனுக்காக ஹோமம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது ஆனால் தனக்காக அப்படிலாம் பண்ணக்கூடாது அஸ்வமேத யாகமோ ராஜசூய யாகமோ ராஜாதான் பண்ணணும் அது எதுக்கு சொல்கிறேன் ஜாத்தி அபிமானம் ஆனதுக்கு நான் இந்த ஜாத்தியில் பிறந்திருக்கேன் நான் இந்த கர்மாவை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அபிமானம் ஆகும் அதனால் இந்த மாதிரி அபிமானத்தை உண்டு பண்ணுகிறது இந்த கர்மா வந்து அது நல்லது அது வந்து தர்மசாஸ்திர திருஷ்டியில் அது ஒன்றும் தப்பு கிடையாது அல்ல பிராமணா சோம யாகமோ வாஜப்பேய யாகமோ க்ஷத்ரியம் பண்ண முடியாது வைஷியர்கள் இந்த இந்த இவங்க பண்ணுற இதை பண்ண முடியாது சூதரர்கள் பண்ணவே முடியாது கேட்கவே வேண்டாம் அப்போ இந்த அபிமானங்களெல்லாம் வச்சுருக்கு ஒரு ஒருத்தருக்கும் இந்த ஜாதி அபிமானம் வேணும்னு கர்மாவே உண்டு பண்ணுறது ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த தேசத்தில் பிறந்ததினால்தானே இந்த ஜாதி அபிமானம் வேறு தேசத்தில் பிறந்திருந்தோம்னா எப்படி வரும் இந்த தேசத்தில் பிறந்திருக்கிறதுனால இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நம்ம படிக்கிறதுனால இந்த கல்ச்சரில் இருக்கிறதுனால தான் இந்த ஜாத்திய அபிமானம் சாஸ்திரம் வந்து இந்த அபிமானம் வந்து முதல்ல வேணுங்கிறது அப்புறம் அதே அந்த சாஸ்திரம் தான் ஜாத்திய அபிமானத்தை நீக்குகிறது பூர்வ பாகம் ஜாத்திய அபிமானத்தை உண்டு பண்ணுகிறது உத்தர பாகம் ஜாத்திய அபிமானத்தை நீக்குகிறது ஜாதி என்பது வியாபகாரிக்கம் நான் பாரமார்த்திகம் என்று அது நீக்குகிறது இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து ஒரு அம்சத்தை தான் பார்க்குறானே தவிர வேதத்தில் இன்னொரு அம்சம் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல இன்னொரு அம்சத்தை வைத்துக்கொண்டு முதல் அம்சம் தப்புன்னு சொல்ல முடியாது அதாவது அந்தந்த ஸ்தானத்துக்கு அப்படி சொல்லப்பட்டுருக்கு எதுக்கு சொல்கிறேன் இத்தனை விதமான அபிமானத்தை உண்டு பண்ணினாலும் அது அது இருக்கணும் அது அமர்த்தரு இது துக்கம் தரக்கூடியது எது இந்த கர்மா வெறும் புண்ணிய சுகத்தை மாற்றம் கொடுக்கக்கூடியதில்லை துக்கத்தையும் கொடுக்கத்தான் கொடுக்கும் கர்மம் ஏன்னா பரிச்சின்னத்வாத்து கர்ம பரிச்சின்னம் நபும்சலிங்கம் கர்ம பரிட்சி கர்மஃலமபி பரிட்சிமேவெ எல்லாமே அப்படிதானே சொல்லியிருக்கு இந்த இதில் முண்டகோபுரிஷத்துலயே வந்திருக்கேன் ஆறு மந்திரம் இந்த ரெண்டாவது கண்டத்தில் வந்திருக்கேன் முதல்ல ஸ்துதி பண்ணுறது ததே தியம் மந்திரேஷு கர்மாணி கவயோஜானியப்பஷ்யம்ஸ்தானித் திரேத்தயம் பஹுதாசந்தான தானியாச்சர்தம் சத்யகா்மாஜேஷவன் சுக்தோகே சொல்லி அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கர்மா வஸ்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து பரிச்சின்னா அது அப்படின்னு சொல்லி பிரவாஹே தே அதிருடா யஜரூபா அஷ்டாதோக்தவரம் ஏஷு கர்மா அவரம் தாழ்ந்தது ஏதது ஸ்ரேயா ஏ அபிநந்தி மூடா ஜராமத்தியும் தேனரேவாபியும் ஆகினாலும் என்ன பண்ணுறதுன்னா அதை பற்றாது அறுத்தலே அறுத்தல பற்றாதுன்னு சொன்னால் ஸ்பரி தமிழ் விளக்கம் பாருங்கள் பரிசு இல் தியாகம் செய்தலே பற்றாது அறுத்தலேன்னு தமிழ்லேயே இருக்குது அதுக்கு விளக்கம் பரிசியாமல் தியாகம் செய்தலே ஸ்பரிசிக்காமல் அதை பண்ணாமல் விடுறது ஞாபகம் வச்சுக்கணும் விடணும் முறையாக ஆரம்பித்து தான் முறையாக விடணும் கர்மா பண்ணுறதுக்கும் முறை இருக்குது தொடங்கிறதுக்கு எல்லோரும் கர்மா பண்ணிட முடியாது அதுக்கு வந்து உபநயனம் ஆகணும் இந்த மந்திரம் சொல்லணும் ஜபம் பண்ணணும் இல்லை எல்லாருக்கும் கர்மா வைத்திக கர்மாவில் அதிகாரம் கிடையாது வைதிக கர்மாவை செய்கிறதுக்கு குறிப்பிட்டவர்களுக்கு தான் அதிகாரம் அதில் எல்லாரும் பண்ண முடியாது ஆகையினால் பற்றாது அறுத்தலே அதனால் அவங்க பண்ணுறாங்க அவங்க தான் விடவும் செய்ய முடியும் அதனால தான் அவங்க வந்து பிராமணர்களுக்கே சன்னியாசம்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அந்த அவங்களுக்கு தான் வந்து கர்மாவிலே அதிகாரம் இருக்குது கர்மாவை விடுறதுக்கும் அதிகாரம் இருக்குது மற்றவங்களுக்கு கர்மாவிலேயே அதிகாரம் இல்லைங்கிறபோது கர்மாவை விடுறதுக்கு எங்கே அதிகாரம் கர்மாவிலே அதிகாரம் இல்லைங்கிறபோது கர்மாவை விடுறதுக்கு எங்கே அதிகாரம் அப்படி கர்மாவை பண்ணுறவங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட கர்மாவை விடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னுலாம் வேதனை சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் ஏன்னா சமுதாயத்தினுடைய இவங்க வந்து கர்மாவை பண்ணாலோ பண்ணலைன்னா சொசைட்டி பாதிக்காது ஆனால் மற்றவர்கள் கர்மாவை பண்ணலைன்னா சொசைட்டி பாதிக்கணும் அந்த காரணத்தையெல்லாம் மனசில் வைத்து கொண்டு தான் சந்யாசத்துக்கு இப்படிலாம் சொன்னாங்க அவங்க இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இடையிலடையில் நான் இந்த கருத்தை புரியறதுக்காக சொல்கிறது எல்லாம் அமர்த்தரு கருமம் பற்றாது அறுத்தலே பற்றாது அதை வந்து அதை சேராமல் அறுத்தலே முறைப்படி விடணும் சந்யாசம் விடுறதுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு எல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் முறையாக வீட்டிலெல்லாம் சொல்லித்தான் பண்ணணும் அவங்க வந்து கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதான் அதை சன்னியாசம் இந்த விதிகள்லாம் பார்க்கும்போது இந்த கிரகஸ்தனாக இருக்கிறவங்க வந்து சன்னியாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லணும் இந்த மாதிரி நான் வந்து இந்த பரிவராஜக சந்நியாசாசிரமத்தை மேற்கொள்ளும் விரும்புகிறேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு அவங்களாம் வந்து நமஸ்காரம் பண்ணி நீங்கள் அந்த ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் எல்லா வகையிலும் உபகாரம் செய்வோம் அனுகூலமாக உபகாரம் செய்வோம்னு அவங்களும் வாக்கியம் சொல்லணும் எல்லாத்துக்கும் வாக்கியம் வச்சுருக்காங்க இந்த சாத்துரு மாசத்துலாம் சங்கராச்சாரியர் உட்காந்துட்டு சத்தமாக சொல்லுவாங்க பார்த்துருந்தா தான் தெரியும் அது சாத்துரு மாசத்துலாம் வந்து ஒரு ஒரு இடத்துல தண்டத்தை அப்படி கையில் வச்சுன்னு சொல்லுவாங்க இந்த வருஷ காலத்தில் நாங்கள்லாம் நடக்க முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் அமரணும் நாங்கள் இங்கே இருக்க விரும்புகிறோம் உங்களுக்கு அதெல்லாம் மனசுக்கு இஷ்டமாக இருந்தால் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லணும் அது ஒரு வாக்கியமே இருக்குது சத்தமாக சொல்லணும் அது உடனே ஜனங்களெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து தாராளமாக இங்கே இருக்கலாம் உங்களுக்கு தேவையான உங்களுடைய தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கான எல்லா உபகாரமும் நாங்கள் செய்வோம் அதனால் நீங்கள் இங்கே இருந்து இந்த சாத்துர் மாச காலத்தில் இந்த இடத்துலையே இருந்து எங்கள் எல்லோருக்கும் நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கப்புறந்தான் இருக்கலாம் இதெல்லாம் முறையாக ரிச்சுவலாகவே வச்சுவிட்டாங்க இதெல்லாம் சொன்னால் சொல்லி ஆகணும் அது மாதிரி சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குது இருக்கிற கூப்பிட்ட எல்லாரையும் உட்காத்தி வச்சு அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கு முறையாக சொல்லி அது முதல்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் ஏன்னா அந்த கல்ச்சரே இருந்ததினால ஒத்துப்பாங்க இப்போதான் வந்து எல்லாம் அபிமானத்தினால விட மாட்டேங்கிறாங்க அதில் இருந்ததுனால அது ஒத்துப்பாங்க அமர்த்தரு பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் விடல்ன்னு சொன்னால் எதை பற்றி இருக்கிறோமோ அதைத்தானே விட முடியும் கர்மங்கள் சாஸ்திரங்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது அதிலிருந்து விடுபடுவதற்கும் அது அனுமதி தருகிறது விடல் என்றாகும் சந்நியாசம் அர்த்தம் அமர்த்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் மமர் காமமாதி வரின் அடக்குதல் சகித்தல் மமர் காமமாதி மமர் செய்யும் காம மாதின்னா ஸ்திதிக்ஷிக்கு மயக்கம் செய்யும் மயக்கம் தரும் காமமாதி வரின் அடக்குதல் சகித்தல் பூர்வ வாசனையினால் சாதாரணமாக இங்கே வந்து குளிர் வெப்பம் சீதோஷ்ண சுக்கதுக்காதி சகிஷ்ணுத்வம் தான் தித்திக்ஷைக்கு சொல்கிற பழக்கம் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார் சீதம் குளிர் வெப்பம் அதனால் உண்டாகிற இன்பத் துன்பம் சிறு சிறு இன்பத் துன்பங்கள் உடம்புக்கு வர்றது ஏன்னா சன்னியாசிக்கு வந்து யாரும் கண்ணுடைய அவருடைய பிராரப்தத்தினாலதான் அவருக்கு வந்து துக்கம் வருமே தவிர அவர் இன்னொருத்தரோட சம்பந்தம் இல்லாததுனால யாரும் இவருக்கு துக்கம் கொடுக்க போகிறதில்லை ஏன்னா யார் யார்கிட்டருந்து இவரும் எதிர்பார்க்குறதில்லை இவரும் யாருக்கும் ஒன்றும் செய்கிறதில்ல ஆகையினால சன் அந்த சந்யாசர்மத்தைபடி பார்த்தோங்கன்னா அவருக்கு வந்து பிராரப்தத்தினால தான் எதா பிரச்சனை வந்தால் உண்டே தவிர இன்னொருத்தரால் மற்றவங்களால் ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அது சும்மா உபதிரவம் பண்ணுறதுங்கிற வேறு விஷயம் இன்னொருத்தரோட சம்பந்தம் வச்சு உண்டாகிற துன்பங்கள்லாம் கிடையவே கிடையாது அதனால என்ன சொன்னாங்க அது குளிர் வெப்பந்தான் இருக்கும் குளிர் வெப்பந்தான் அவனுக்கு துன்பமாக இருக்கும் அதை சகிச்சுக்கிறதுக்கு பழகணும் ரொம்ப வெயில் அடித்தாலோ ரொம்ப மழை பெஞ்சாலோ குளிராக இருந்தாலோ அதை சகிச்சுக்கணும் அப்படி தான் பொதுவாக அர்த்தம் சொல்லப்பட்டது கீதைன்னு அப்படி தான் சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் ஸ்திதி பாரத ஆனால் இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா பூர்வ வாசனையினால் அப்பப்போ பழையபடியும் உலக ஆசை வருமா ரொம்ப அழகாக சொல்லிருக்காரு மமர் காமம் ஆதி வரின் அடக்குதல் சகித்தல் இது மனோநிகிரத்திலேயே அடங்கி போகும் என்றாலும் கூட சகித்தல்ங்கிறதுக்கு வந்து ஜாகிரதையாக இருக்கணும் காமமாதிவரின் மயக்கத்தை செய்யும் காமம் முதலியவை பூர்வ வாசனையினால் அந்த கரணத்தில் எழுமாயின் அடக்குதல் விவேகத்தினால் அவற்றை விரிய விடாமல் அடங்கச் செய்வதாம் விவேகத்தினால் அதை விரிய விடாமல் ஏன்னா ஒரு கிரகஸ்தன் வந்து சன்னியாசியா போகிறான்னு வச்சுப்போம் யார் பிரம்மச்சாரியாக இருந்தான்னா யாராக இருந்தான்னு சன்னியாசியா போகிறான்னா அவனுக்கு வந்து அந்த அந்த ஆசை எல்லாம் இருக்குது பெண்ணாசை மண்ணாசை இதெல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் நாள் இருந்தது அப்புறம் விவேகத்தினாலேயும் வைராக்கியத்தினாலேயும் போயிடுது இருந்தாலும் திரும்பவும் அது வரலாம் அப்படி வரும்போது அதை வந்து கட்டுப்படுத்துகிற சக்தியோடு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இவர் சொல்கிறார் வரின் அடக்குதல் அடக்குதல்னா விவேகபூர்வமாக திருமூலர் சொன்னபடி அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கும் அச்சேதனமாம் என்றுட்டு அஞ்சும் அடக்காக அறிவறிந்தேனே அதனால் வந்து கட்டுப்படுத்துகிறது இந்த வாசனை பத் வாசனைகள்லாம் இழவிடாமல் அதை என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கிறது உபரதிக்கே அப்படி சொல்கிறது உண்டு அதாவது என் மனசு சமத்தினாலேயும் தம தமத்தினாலையும் எந்த ஒரு மனசை கட்டுப்படுத்தினோமோ அதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு அர்த்தம் அது வந்து நடுவில் நடுவில் விட்டுவிடக்கூடாது இடைவிடாமல் அதை அப்படியே காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் த இந்திய நிகிரகத்தினாலும் மனோநிக்ரகத்தினாலையும் பெறப்பட்ட ஒரு மனத் வலிவை அப்படியே விடாமல் காப்பாற்றுறதுக்கே உபரத்தின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறது உண்டு ஆனால் இந்த காண்டெக்ஸ்டில் இந்த ஒருத்தரும் இந்த ஷமதமாதிகளை சொல்கிற போது சில சட்டில் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு ஒரு ஒரு கிரந்தத்துலேயும் பார்க்கலாம் அது இதையே ஒரு ஆராய்ச்சியே பண்ணலாம் சாதன சதுஷ்டயங்கிறதே ஒரு பெரிய விசேஷமான விசாரந்தான் ஆஹ மமர் செய்யும் காமம் ஆதிவரின் காமம் ஆதினா காமக்ரோத லோபமோக மதமாத்சரியம் ஆசை வரும் கோபம் வரும் கர்வம் வரும் அதெல்லாம் கட்டுப்படுத்துறது தான் சகித்தல் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொல்கிறது உண்டு பஷி வெயில் சீதம் பசி முதலியவற்றை ஸ்வபாவமாக சகித்தலை திதீக்ஷை என்று கூறுவர் அதாவது பசிக்கும் தாகமாக இருக்கும் அதான் இது புருசாக இவருக்கு கொடுக்குறார் பாருங்க இது ரொம்ப வார்த்தை வெயில் சீத்தம்ன்னார் வெயில் சீத்தம்னு எழுதியிருக்கார் அப்போ வந்து குளிர்ச்சி வெப்பம் பசி தாகம் பசி தாகத்தை சுபாவமாக சகிச்சுக்கிறதுக்கு பேர் தித்தீக்ஷை கிளாஸில் வந்து திடீர்னு தாகம் வருதுன்னு வச்சுப்போம் வகுப்பில் உட்காந்து தாகம் வருது வகுப்பில் தான தாகம் வந்ததுன்னு எழுந்து போயிடக்கூடாது அதனால் என்னென்னா சகிச்சுக்கிறோம் இல்லை கொஞ்சம் நேரம் சகிச்சுக்கிறோம் அப்புறம் நமக்கு யூரின் வருதுன்னா அதுவும் கூட நாம் கட்டுப்படுத்திக்கிறோம் அது ஒரு அளவுக்கு மேலே முடியாது ஆத்திரத்தை அடக்குனால் நடக்கலாம் மூத்தரை தடக்க முடியாதுன்னுட்டான் அதனால் வந்து ரொம்ப கஷ்டம் அது மாத்திரம் இல்லை கூடாது மெடிக்கல் சயின்ஸ் படி கூடவும் கூட ஆனால் அது ஒரு தர்மம் அதுக்கு தான் முன்னாடியே எல்லாம் பண்ணிவிட்டு வந்துவிட்றோம் வகுப்புக்கு வரதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்துவிட்றோம் இது சகிச்சுக்கிறதுங்கிறது இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறது கொட்டாய விடுறது இல்லை வந்து உடனே என்ன பண்ணுறோம் உடனே வாயை மூடிக்கணும் ஆன் எல்லாருக்கும் முன்னாடி தாயத்த வாயை திறந்தால் அப்படி இருக்கும் அது வந்து இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது எல்லாம் இதெல்லாம் நியமங்கள் இதெல்லாம் சொல்லணும் வெயில் சீதம் பசி தாகம் பசி தாகத்தையெல்லாம் கட்டு சுபாவமாக சகித்தலை ரொம்ப பழகி போயிடுச்சு சகிச்சுக்கிறதுங்கிறது நேச்சர் ஆகிடுது அப்படி இருந்தால் வேதாந்தம் படிக்க முடியும்ங்கிறதுக்காக தித்திக்ஷை என்றும் தித்திக்ஷை என்றும் கூறுவர் இன்னும் சில இதெல்லாம் சொல்லியிருக்கு மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்டுருந்தேன் அப்புறம் மருந்த என்ன அந்த காலத்தில் வந்து வைத்தியத்துக்கு என்ன பண்ணுறது காட்டில் இருக்கிறதுனால இலையை தேடுறது அந்த மூலிகையை தேடுறது வேற பிடுங்கறது அதை அரைக்கிறது இது பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் எங்கே வேதாந்தம் படிக்கிறது தியானம் பண்ணுறது அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ அதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கு சில புத்தகங்களில் ஔஷதத்தை தேடாதே அப்படின்லாம் சொல்லியிருக்கு சரி விடல் காமாதி காமமாதி வரின் அடக்குதல் சகித்தல் இப்போ நாலு சொல்லியாச்சு ஆஷமதம உபரதி திதிக்ஷா சாதாரணமாக ஸ்ரத்தைக்கு அப்புறம் சமாதானம் வரும் இவர் முதல்ல ஸ்ரத்தை சமாதானத்தை சொல்லி கடைசியில் ஸ்ரத்தை சொல்கிறார் அடுத்தது சமாதான சமாதான ஸ்ரத்தைகளின் இலக்கணம் ஸ்ரவண சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் பரமசர்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும் வரமிகு சமாதி வகையின் சொற்பொருள்ாமே பொ இதே தெளிவாக புரிகிறது வரம் சமாதி ஆறு வகையின் சொற்பொருள் இதாமே அப்படின்னு முடிச்சுட்டார் இதுக்கு சொல்லுக்கு பொருள் சமாதி சட்க சம்பத்திங்கிறதுனுடைய சொல் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சமாதி சட்க சம்பத்திக்கு அர்த்தம் இது ஸ்ரவணப் பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாக வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் சித்தம்ங்கிறது விஷயங்களில் நின்று தகையப்பட்ட சித்தமானது விஷயங்களில் நின்று தகையப்பட்டன்னா விஷயங்களிலிருந்து தகையப்பட்டன்னா விளக்கப்பட்ட சித்தம் அந்த கரணத்தை கட்டுப்படுத்தியாச்சு சமத்தினாலேயும் சகித்தல்னாலேயும் மனதை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தியாச்சு அந்த சித்தத்தை ஸ்ரவணை பொருளை தானே ஸ்ரவணப் பொருளை தானே பெரியோர்களிடத்தில் கேட்ட ஞான சாஸ்திரங்களையே சிந்திக்குமாறு அதையே சிந்திக்குமாறு வச்சுட்டு இருக்கிறது தான் சமாதானம் சரதமாக பெரியோர்களிடத்தில் கேட்ட ஞான சாஸ்திர அர்த்தங்களையே சிந்திக்குமாறு சிந்திக்கும்படி அனுபவத்திற்கு வரும்படி சிந்திக்கும்படி அது மயமாகணுங்கிறதுக்காக சரதமாக வைக்கும் இத்தை உள்ளபடி வைக்கும் இதனை உள்ளபடி வைக்கும் இதனைங்கிறதுக்கு உள்ள சரதமாக வைக்கும் இத்தைங்கிறதுக்கு உள்ளபடி வைக்கும் இதனை இத்தை அப்படியே இருக்கணும் அந்த சாஸ்திரத்தில் சொன்ன அர்த்தங்கள்லாம் மனசில் எப்போவும் அந்தந்த பத பதார்த்தங்கள்லாம் மனசில் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் நமக்கே இயற்கையாக கிளாஸ் முடிஞ்ச உடனே அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கோமோ இல்லை அது அந்த குணந்தான் சமாதானம்னு பேர் அது இயற்கையாக வரணும் அதை டெவலப் பண்ணணும் இயற்கையாக வரணும்னா என்ன செயற்கையாக பண்ணி அப்புறம் இயற்கையாக ஆக்கணும் நிறைய புண்ணியம் பண்ணால் தானாகவே அதில் இச்சை வந்துடும் இச்சை வந்ததுக்கப்புறம் நாம் கொஞ்சம் அதை கல்டிவேட் பண்ணால் அப்புறம் நேச்சுரல் ஆகிடும் நிறைய நல்ல காரியமெல்லாம் பூஜை ஜப்பம் தியானம் சத் இதெல்லாம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இச்சை வந்துவிடும் அதில் ருச்சி ஏற்பட்டுவிடும் மோட்சத்தில் வஸ்து மோட்சத்தை மோட்சத்தை அடையணும் அதுக்கு ஞானம் வேணுங்கிறதுல ருச்சி உண்டாயிடும் ருச்சி உண்டானதுக்கு பிறகு நாம் இன்னும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி அதை வந்து ஜப்பம் வந்து இன்னும் நல்லா பண்ணினோமானா அது இன்னும் நன்றாக டெவலப் ஆகிடும் கல்டிவேட் பண்ணால் அப்புறம் நேச்சுரல் ஆகிடும் இயற்கை ஆகிடும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாம் அதை உருவாக்குறதுக்கு சிரமப்பட வேண்டாம் அதனால் சித்தம் சிரவணப் பொருளை சிந்திக்குமாறு தானே இப்படி வேணாலும் போடலாம் சித்தம் சிரவணப் பொருளைத்தானே சிந்திக்குமாறு இல்லாட்டி இப்படி சிரவண சித்தம் சிரவணப் பொருளை தானே சிந்திக்குமாறு அப்படின் போடலாம் எப்படி அவருடைய பொன்னம்புள்ள சுவாமியோட உரை எப்படி தெரியுமா இருக்கு சித்தமானது சிரவணப் பொருளை பெரியோர்களிடம் கேட்ட ஞான சாஸ்திரார்த்தங்களையே அனுபவத்திற்கு வர சிந்திக்கும்படி உள்ளபடி வைக்கும் இதனை சமாதானம் பெரியோர் சொல்லுவர் அப்படி எழுதுறாரு நீங்கள் இப்படியும் பறிஞ்சுக்கலாம் சித்தம் சிரவணப் தானே சிந்திக்குமாறு தானே சிந்திக்குமாறு பண்ணிவிட்டான் முதல்ல தானே சிந்திக்கலை உக்காந்து உட்காந்து சிந்திச்சு இப்போ நம்ம வந்து இப்போ பண்ணுறோமே இது உட்காந்து பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அது ப அப்படியே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா அது அதுதான் இதனுடைய இது இந்த பயிற்சி சமாதானம்னு பேர் நம்ம இப்போ வந்து உட்கார்ந்து கேட்குறதே சமாதானம் தான் பொறுமையாக கேட்க முடியறது இல்லையா பொறுமையாக கேட்க முடியறது போர் அடிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் பொறுமையாக கேட்க நமக்கு முடிகிறது இல்லாட்டி போர் அடிக்கிறதுன்னு சொன்னால் சமாதானம் இல்லைன்னு அர்த்தம் நல்ல விஷயங்கள் போர் அடிக்கிறதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறது அப்போ வந்து மனது வந்து நல்ல விஷயங்களில் சமாதானம் இல்லை நல்ல விஷயங்கள் இல்லாததில் சமாதானம் இருக்குது அரட்டையில் சமாதானம் இருக்குது அனாவசியமான தர்ம அதர்ம விஷயங்கள் எல்லாம் சமாதானம் இருக்கு இதில் இல்லை அ சமியுக்கு ஆதீயத்தே அஸ்மின் இமாதி அதுதான் சமாதானம் ஆதானம் சமியக் ஆதானம் நன்றாக ஒன்றில் மனதை செலுத்துதல் சித்தம் சிரவணப் பொருளை தானே சிந்திக்குமாறு சரதமாக வைக்கும் சரதமாக வைக்கும்னா எப்பொழுதும் இது அப்படியே இருக்கும்படி பார்த்துக்கிறது மனசை இத்தை சமாதானம் என்பர் மேலோர் மேலோர் மேலோர்னா பெரியோர்களெல்லாம் இதை சமாதானம் என்று சொல்லுவார்கள் அப்புறம் என்னென்ன பரம சர்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும் பரம சர்குரு பரமசர்குரு நூல் உத்கிருஷ்டமான ஞானாச்சாரியராலும் ஞான சாஸ்திரங்களாலும் உபதேசிக்கப்பட்ட வாக்கியங்களில் இவை சத்தியமாம் என்று விஸ்வாசம் வைத்தலே ஸ்ரத்தையாகும் பரம சத்குரு பரமன மேலான சத்குரு பரமன்னு சொன்னால் என்ன நிஷ்டர்ன்னு அர்த்தம் சத்குருன்னா என்ன அர்த்தம் தர்மத்தை கடைப்பிடிக்கிற குருன்னு அர்த்தம் ஆச்சாரசீலராகவும் தர்மசம்பராகவும் இருக்கிற குருநாதன் குரு என்றால் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறவர்ங்கிறது குரு சப்தத்துக்கு அர்த்தம் குகாரஸ்தந்தகார சாத் ரிக்காரஸ்தன் நிவர்த்தக அந்த நிரோதித்வாத் குருரித்யபிதீயத்தே குருங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் கு என்ற சப்தம் இருட்டை குறிக்கிறது ரூ என்கிற சப்தம் வெளிச்சத்தை குறிக்கிறது அதாவது அறியாமையை போக்கி இருட்டு என்று சொல்லப்படுகின்ற அறியாமையை போக்கி வெளிச்சம் என்று சொல்லுகின்ற அறிவை வழங்குகின்ற காரணத்தால் குரு என்று சொல்லப்படுகிறார் சாஸ்திரங்களை உபதேசிக்கக்கூடிய ஆசிரியர் நம்முடைய அறியாமை என்கின்ற இருட்டை நீக்கி அறிவாகிய ஒளியை வழங்குவதால் குரு என்று கூறப்படுகிறார் உபதேசம் பண்ணுறவருக்கு உபதேசம் பண்ணுறவருக்கு குருன்னு ஏன் பேருன்னு கேட்டால் அறியாமையை நீக்கி அறிவை வழங்குவதால் குரு என்று சொல்லப்படுகிறார் அல்ல சத்குரு சத்குருன்னா என்னர்த்தம் சன்மார்க்க குரு எப்படி வேணாலும் இருக்கலாம் சிகரெட்டும் பிடிக்கலாம் கள்ளும் குடிக்கலாம் இப்படிலாம் இருக்காங்களே குருமாரிலாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து இது வந்து குருவே நிறைய விதம் இருக்குது காரியகுரு காரணகுரு நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ம ஞானம் இல்லை ஒரு ஒரு டாபிக் அது காரியகுரு காரணகுரு சில குருலாம் படிச்சிருக்கோமே பகவோ குரவசந்தி சிஷிய வித்தாபாரிணா துர்லபா குரவசந்தி சிஷிய ஹிருத் தாபாரிணா நிறைய குருமார்கள் இருக்கார்கள் சிஷியர்களுடைய சிஷ் பணத்தை வாங்குறதுக்கு தான் இந்த மிந்தியெல்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த சபரிமலைக்கு இப்போல்லாம் இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் வந்து சபரிமலைக்கு போகிறபோது மேலே ப இருமுடியை ஏற்றி வச்சா இவ்வளோ ரூபாய் இறக்கி வச்சா இவ்வளோ ரூபாய் அதுக்காகவே சில பேர் ஆனாங்க குரு சுவாமி ஆனாங்க அதனால் வந்து இந்த வகவோ குரவஸ்தந்து அப்போ ரொம்ப காலங்காலமாக இருக்குது நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள் சிஷ்ய வித்த அபகாரின வித்தம்னா பணம் அபஹாரினா சீடர்களுடைய வித்தத்தை செல்வத்தை அபகரிக்கக்கூடிய குருமார்கள் நிறைய இருக்கிறார்கள் பகவான்னு சொல்லிடுச்சு பகவாக சந்தி ஆனால் சிஷ்ய ஹிருத்தாபஹாரினா குரவஹா துர்லபாக ரொம்ப அரிதானவர்கள் தான் சீடனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தாபத்தை துக்கத்தை நீக்கக்கூடிய குருமார்கள் மிக சிலரே ஆவர் துர்லுரவந்தி சிஷிய ஹாபாரிணிஷனுடைய ஹயத்தில் இருக்கக்கூடிய தாபத்தை ஹர் தாத்து ஹாரிணிஷ்ணவ்லவோரவியபாரிணாகுரவியிருத்தபாரிண சரு சத்குரு சத்குருன்னு சொன்னால் சன்மார்க்கத்தில் இருக்கிறவர்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அல்ல பரமசத்குருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பிரம்மத்தை நன்றாக உணர்ந்திருக்கார் ஸ்ரோத்ரியோ விரஜினோ காமஹத்தோஜோ பிரம்மவித்தம பிரம்மண் பரதாந்தோ நெரிந்த நிவான் நலஹா என்று விவேக படிக்கப்பட்டது குருநாதருடைய லக்ஷணமெல்லாம் பார்த்தோம் அவர் வந்து சாஸ்திரத்தை படிச்சிருக்கணும் பாபம் செய்யாதவராக இருக்கணும் ஆசைக்கு அடிமையாகாதவராக இருக்கணும் ஆசையால் கொல்லப்படாதவர்னு சொல்லப்பட்டது அது மாத்திரம் இல்லை பிரம்மத்தை தெள்ள தெளிவாக புரிஞ்சவராக இருக்கணும் ரொம்ப அறகுறையால்லாம் இருக்கக்கூடாது கிளாரிட்டி நல்லா இருக்கணும் பிரம்மவித்தமாக எப்போவும் அவர் உபதேசிக்கிற விஷயத்தில் அவருடைய மனம் ஒடுங்கி இருக்கணும் பிரம்மண் யுபரத சாந்தகா எப்படி வந்து மனம் வந்து எப்படி இருக்கணும் அமைதியாக இருக்கணும் விறகுக்கட்டை இல்லாமல் இருக்கக்கூடிய நீருபூத்த நெருப்புன்னு சொல்கிறோமே அது மாதிரி அவர் அமைதியாக நெருப்பு ஞானத்தை குறிக்கிறது விறகுக்கட்டை இல்லாதுங்கிறது ஆசை இல்லாத தன்மையை குறிக்கிறது ரொம்ப உதாரணம் அது நெருப்பு இருக்குது ஆனால் அது நெருப்புங்கிறது அது நெருப்புக்கு வலி வலிமை இருக்குது எல்லாத்தையும் சுடக்கூடிய வலிமை இருக்குது அதனால் அது வந்து துக்கத்தை வந்து எரிக்கக்கூடிய வலிமை நெருப்புக்கு இரு ஞானத்துக்கு இருக்குது அதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அது கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணணும் எப்போவுமே கிளாஸுக்கு அப்புறமும் கூட திருஷ்டாந்தத்தை நல்லா திங்க் பண்ணால் திருஷ்டாந்தத்தில் வந்து நிறைய அற்புதமான விஷயங்கள் புரியும் அதனால தான் நல்ல டீச்சருக்கு அடையாளம் என்னவான் திருஷ்டாந்த குசலோ பக்தா திருஷ்ட வக்தான்னு சொன்னால் சொல்கிறவர் உபேசம் பண்ணுறவர் அவருக்கு எப்போவுமே எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லத் தெரியணுமா அதனால் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய படிக்கணும் நியாயசாஸ்திரத்தை வச்சுன்னு படிக்கணும் திருஷ்டாந்த குசலோ வக்தா புதுசு புதுசாக திருஷ்டாந்தத்தை கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒரு ஒரு திருஷ்டாந்தம் ஒரு ஒரு நிகழ்ச்சி நமக்கு திருஷ்டாந்தத்தை காமிக்கது புரிய வைக்கும் அந்த திருஷ்டாந்தத்தை இந்த வந்து கு குருவானவர் சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து மனசு நோயை நீக்கிறதுங்க எளிமையாக பல கோணங்களில் அதை சிந்திக்க முடியும் வைத்தியர் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம் நிறைய சொல்கிறதுக்கு இருக்கு திருஷ்டாந்த குஷலோ வக்தா இந்த எக்ஸாம்பிளை நல்லா நிறைய சொல்ல தெரிஞ்ச வந்து அதுக்காக எக்ஸாம்பிள் மயமாகவே ஆக்கிடக்கூடாது ஜாக்கிரதையாக பேசணும் நிறைய இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் இருக்கு அந்த எக்ஸாம்பிள் இருக்குன்னு எக்ஸாம்பிளே சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா அது திருஷ்டாந்த கிளாஸ் ஆகிடும் திருஷ்டாந்தத்தை பற்றி சொல்லக்கூடிய கிளாஸ் ஆகிடும் அப்போ திருஷ்டாந்த குசலோ பக்தா எதுக்காக சொல்கிறேன் அதெல்லாம் சொல்ல அந்த மாதிரி இந்த திருஷ்டாந்தத்தை சொல்ல வந்தேன் எந்த திருஷ்டாந்தம் நெருப்பு வரகுக்கட்டை இல்லாமல் இருக்கிற நெருப்புன்னு திருஷ்டாந்தத்தை சொல்ல வந்தேன் அதனால திருஷ்டாந்தத்தை சொல்கிறது குருவுக்கு லக்ஷணம்னே சொன்னேன் இது இடையில் பேசின விஷயம் என்னது இப்போ பரமாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பிரம்ம நிஷ்டனாக இருக்கணும் பிரம்ம நிஷ்டனாக இருக்கணும் சொல்லி கொடுக்குற சக்தி இருக்கணும் சொல்லி கொடுக்கக்கூடிய சக்தி சிஷ்யன் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காமல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும் அதனால தான் அவருக்கு பேர் பரமசத்குரு பரமசத்குரு சத்குரு நூல் பரமசத்குரு கமா நூல் நூல்ங்கிறது சாஸ்திரங்கள் உபனிஷத்துக்கள் இது ரெண்டு அன்பு பற்றலே அன்பு அன்பு பற்றல்னா இந்த இடத்துல அன்புங்கிறது என்னென்னா பக்தி பிரியம்ங்கிற அர்த்தம் இல்லை விஸ்வாசங்கிற அர்த்தம் விஸ்வாசம் விஸ்வாசம் இருக்கிறதுனால பிரியம் இருக்கும் எப்போ விஸ்வாசம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அப்போ பிரியம் இருக்கும் கடவுளை நாம் நம்புறோம் அதனால கடவுள் இடத்துல நமக்கு பிரியம் ஏற்படுகிறது நம்புறதுல தான் நமக்கு வந்து ஒன்று அறியணும் இல்லாட்டி நம்பணும் வந்து அம்மா அப்பாவை நம்ம வந்து அன்பு செலுத்துகிறோம்னா அவங்க இருக்காங்க அது அறிவு இருக்கு அந்த அம்மா அப்பான்னு இருக்காங்க நம்ம கூடவே இருக்காங்கன்னு நம்மளை காப்பாற்றின்னு இருக்காங்க இந்த இடத்துல சத்தியம் அவங்க சொல்கிறதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் பரம சத்தியம் குருவும் சத்தியமானவர் அப்படின்னு குருவினிடத்திலும் குரு உபதேசிக்கிற சாஸ்திரத்திலையும் சத்தியத்துவ புத்தி சாஸ்திரசிய குரு வாக்கியசிய சத்திய புத்தியாவதாரணா சாஸ்ர்தா கதிதா சத்வி யா வஸ்தூபலே விவேகஜுடாமில் பார்த்தாச்சு சாஸ்திரத்தினிடத்திலும் குருவினிடத்திலும் சத்திய புத்தி உறுதியான சத்திய புத்தி ஸ்ரத்தை என்று சொல்லப்படும் ரொம்ப ஸ்பஷ்டம் இந்த ஸ்லோகம் விவேக ஜூடாமன் ஸ்லோகம் சாஸ்திரத்தினிடத்திலும் சாஸ்திரத்தை உபதேசிக்கிற குருவினிடத்திலும் பரிபூர்ண ஸ்ரத்தை உடையது தான் பரிபூர்ண சத்தியத்துவ ஸ்ரத்தை என்று சொல்லப்படும் அதெல்லாம் சொல்லியாச்சுப்பா அவ சொன்னால் சொன்னதான் எனக்கு ஒன்று சந்தேகமே கிடையாது அதுக்காக வேண்டி நம்ம ஸ்ரத்தைங்கிறத நம்ம இன்னொரு விதமாக புரிஞ்சு வச்சுருக்கோம் அதாவது குருட்டு நம்பிக்கையும் கிடையாது இது அறிவுபூர்வமான நம்பிக்கை இதுவும் தெளிவாக சொல்லணும் இப்போ நான் வந்து ஒரு பதி நூறு பதினஞ்சு விஷயம் சொன்னால் அதில் பத்து விஷயம் வந்து தெளிவாக புரியறது அஞ்சு விஷயம் தெளிவாக புரியலேன்னு வச்சுங்க நம்ம புத்திக்கு இப்போ இந்த அஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிற சக்தி கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த அஞ்சு விஷயம் நமக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் அவர் என்ன புரியாமல் சொல்கிறார் பத்து விஷயம் புரிஞ்சு அஞ்சு விஷயம் புரிய வைக்க முடியலையே சரியாக சொல்லலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னால் அது வந்து அது ஒரு பாபம் அதனால் என்ன பண்ணணும்னா சரி இன்னைக்கு புரியாட்டாலும் ஒரு நாளைக்கு நமக்கு புரியும் ஏதோ பிரதிபந்தம் இருக்குது அதனால் நமக்கு புரியலை அதனால் அவருக்கு தெளிவாக இருக்கலாம் நமக்கு அது வந்து தெளிவில்லாமல் இருக்கும் அதனால் சில சமயம் வந்து நம்ம உள்ள மனசில் நினைக்கிற அப்படியே அது சொல்ல முடியாமல் போயிடும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அந்த கிளாரிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போயிடும் ஆனால் அதுவே அந்த சன் இந்த ஸ்ரத்த சரியாக இருந்ததுன்னா சிஷ்யனுக்கு அந்த கிளாரிட்டி நமக்கு சொல்லுறதுக்கு வந்துடும் அது ஏதோ பிரதிபந்தத்தினால என்ன காரணம்னு சொல்ல முடியாது என்னென்னால் ஆயிரத்தெட்டு விதம் இருக்குது மனசு புத்தியெல்லாம் பிரெயினெலாம் வித்தியாசமாக இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக தான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் என்ன என்ன சொல்ல வர்றேன்னா அதாவது ஒருத்தர் சொல்கிற போது அவங்கள பரிபூர்ணமாக நம்புகிறோம் ஆனால் அவங்க சொல்கிறதில் வந்து பாதி புரியறது பாதி புரியலை பாதி புரியலைன்னாலும் பின்னால் கண்டிப்பாக அது நமக்கு புரியுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது ஸ்ரத்தை அது வந்து கண்டிப்பாகவே அது இல்லைங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிடுதுன்னு வச்சுப்போம் ஸ்ரத்தை போயிடும் ஸ்ரத்தை போயிடும் அப்போ இதிலேருந்து ஒன்று தெரிகிறது ஸ்ரத்தைங்கிறது நாம் கல்டிவேட் பண்ணணும் டெவலப் பண்ணணும் எல்லாமே அதுதானே நம்ம வந்து அந்த ஸ்ரத்தையை வந்து விருத்தி பண்ணணும் நாம் வந்து ஸ்ரத்தையினுடைய மகிமையை புரிஞ்சுக்கணும் வேதம் முழுவதும் ஸ்ரத்தையை பற்றி பேசுகிறது ஸ்ரத்தா விஸ்வமிதம் ஜெகத்து காலையில் நாங்கள் நம்பிக்கையை வழிபடுகிறோம் மதியம் நாங்கள் நம்பிக்கையை வழிபடுகிறோம் மாலையில் நாங்கள் நம்பிக்கை ஸ்ரத்தா தேவி ஸ்ரத்தா தேவி இந்த நம்பிக்கையில் தான் புண்ணியம் இருக்குது இது பாருங்களேன் ரொம்ப பெரிய வருத்த வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தை சொல்லி நாம் நம்பிக்கையோட மனித சமுதாயத்தை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு விரும்பினோமோ அது பிரத்யக்ஷமாக இல்லாத ஒரு காரணத்தினாலேயே அதுக்கு நாஸ்திக கும்பல்கள்லாம் சேர்ந்து பேசி எல்லாம் க கல்விட்டே வைக்கிறான் இல்லையா என்னது கட் கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி கடவுளை கற்பித்தவன்னு அயோக்கியன் மூணு வாக்கியம் இருக்குது அது மறந்து போயிடுது பரவாயில்ல அப்புறம் அதை விட என்னென்னா ஆத் அது வரிசை எழுதும் ஆத்மா புண்ணியம் சொர்க்கம் நரகம் மோட்சம் இவைகளெல்லாம் வடிகட்டின கற்பனைகள் அப்படின்னு எழுதுகிறான் அப்படின்னு எழுதி போடுறேன் அது எங்கே சங்கராச்சாரிய மட்டத்துக்கு ஆப்போசிட்டாக வைக்கிறான் வச்சிருக்கு இப்பவும் கூட இருக்குது இன்னும் காஞ்சி மட்டத்துக்கு முன்னாடி அது இருக்குது இந்த இந்த நாட்டில் அதெல்லாம் நடக்கும் வேறு எங்கேயா பண்ண சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் புண்பு அது என்ன நான் பிறர் மனத்தை புண்படுத்தாதே தந்தை பெரியார் அந்த வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இது அப்படி பண்ணுறதுக்கும் அப்போ எத்தனையோ பேர் தொண்ணூறு பேர் வந்து கடவுளை நம்புறாங்க தொண்ணூறு பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வச்சுக்கோ தொண்ணூறுங்கிறதே நான் கம்மியாக சொல்கிறேன் எல்லாேருக்கும் கடவுளை நம்புகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வழிபாடுகள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம சரி நான் எதுக்காக சொல்ல வர்றதுக்காக இல்லை இது வந்து இந்த நம்பிக்கையை உடைக்க தெரிஞ்சதை தவிர நல்ல குணத்தை புகட்ட முடிஞ்சதோ பெரிய தப்பு பண்ணது என்ன தெரியுமா இந்த வந்து இந்த இந்த கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி நம்பிக்கையினோட அடிப்படையில் தான் மக்களை வந்து ஒழுங்குகளாக வச்சுருந்தது இன்னும் கூட நல்லவங்கள்லாம் இருக்கிறது காரணம் இந்த பயத்தில் தான் இந்த புண்ணியபாவம் கர்மாத்தேரி இந்த நம்பிக்கைனால்தான் நிறைய பேர் ஒழுங்காக இருக்காங்க இவங்க வந்து சரி இது கண்ணுக்கு தெரியல இதுக்கு காரண காரியங்களெல்லாம் நீட்டாக விளக்க முடியல அப்படிங்கிற விளக்க முடியலண்ட இவங்களுக்கு விளங்கிக்க தெரியல அதனால் இவங்களுடைய சாதாரண அறிவை வச்சு இதை தூக்கிவிட்டாங்க நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இதுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது நல்லதுக்கு பண்ண முடிஞ்சதோ மக்களை நல்லவர்களாக இருக்கும்படி செய்வதற்கு பண்ண முடியலை பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற அக்கிரமங்கள்லாம் ரொம்ப அதாக இருக்குது அதுவும் இப்போ பண்ணுறதெல்லாம் வெறும் பணம் நிறைய அதை சொல்ல ஆரம்பித்தா வேறு இதுக்காக போயிடும் நம்ம விஷயம் என்னென்னா இந்த ஸ்ரத்தையை உற்பத்தி பண்ணிக்கணுன்றது சொல்கிறோம் ஸ்ரத்தையை வந்து விட்டதுனால சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு ஸ்ரத்தைங்கிற ஒன்று இல்லாததுனால தானே எவ்வளோ சிக்கல்கள் ஏற்பட்டுருக்கு ஸ்ரத்தாவான் லபத்தை ஜானம் ஸ்ரத்த வேணும் வந்து நேரடியாக காமிச்சு சொல்கிற விஷயம் இல்லையே எப்போ நம்பணும்னு சொல்கிறோமோ அது வந்து நமக்கு நம்பனம்னு சொல்கிறபோது அதை வந்து ந நிரூபிக்கிறது ரொம்ப கடினம்னு தெரியறதில்ல இருக்கிறத போய் நம்பணும்னு ஏன் சொல்லணும் இது வந்து புஷ்பம் இது வந்து அடுக்கு நந்தியாகவிட்ட புஷ்பம் நீங்கள் எல்லோரும் இது புஷ்பம் என்று நம்புங்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே இது ஞானமாச்சால் வந்து இது உண்மையில் இது வந்து பிரம்மஸ்வரூபம் இது சைதன்யஸ்வரூபம் இதை பார்ப்பவனும் சைதன்யம் பார்க்கப்படுகின்ற பொருளும் சைத்தன்யம் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி யாராலும் நம்ப முடியும் சொல்லப்போனால் இதை கூட நம்ப நம்புறதுன்னு இல்லை முதல்ல தான் நம்பிக்கை இதை திருஷ்டமாக கூட காட்டி விடலாம் புரிய வச்சு விடலாம் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்ருதி யுக்தி அனுபவத்த ஏன்னா இது திருஷ்ட விஷயந்தான் சைத்தன்யம் அதாவது அடுக்கு நந்தியாவட்ட எவ்வளவு திருஷ்டமோ அவ்வளவு திருஷ்டம் சைத்தன்யம் புத்திக்கு புரியும் புரியாமல் போயிடாது ஆனால் சொர்க்க நரகத்தை பற்றி என்ன சொல்கிறது புண்ணியம் இப்போ நீ பண்ணுற புண்ணிய பாவத்தை பற்றி எப்படி சொல்கிறது அதனால் இதுக்கு நம்பிக்கையை சொல்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமாகிறது அதனால் முதல்ல சைதன்யத்தை இது பண்ணுறதுக்கு புரிய வைக்கிறது சுலபம் சொல்லப்போனால் சகுண பிரம்மத்தை வைகுண்டத்தை புரிய வைக்கிறது தான் கஷ்டம் ஆனால் அதையே நம்புகிறாங்களே அதான் விட விசேஷம் என்னன்னா எது எப்படி அது அறிவுபூர்வமாக நம்புறதுங்கிறது போயிடுச்சு அறிவு பூர்வமாக நம்புறதுங்கிறது முக்கியம் இல்லாட்டி என்ன ஆகிடும்னா தப்பான வழியில் ஆன்மீகத்தில் நுழைஞ்சிடுவோம் அது இன்னொரு ட இன்னொரு த இன்னொரு கஷ்டமான விஷயம் நம்பிக்கைங்கிறது சில பேருடைய நம்பிக்கையெல்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தையே பிரட்டினு கொண்டுருக்க நம்பிக்கைக்கு ஒரு தர்மம் இருக்குல்ல நம்பிக்கைக்கே ஒரு தர்மம் இருக்குது எப்படி நம்பிக்கை வைக்கணுங்கிறது தர்மம் இருக்குது ஆக நம்பிக்கைங்கிறது வந்து அறிவுபூர்வமாக இருந்தால் தான் பிரயோஜனம் நல்லா கிடைக்கும் சமுதாயத்துக்கு நன்மை உண்டாகும் இல்லாட்டி மூட நம்பிக்கைகள் நிறைய வந்துடும் அதனால்தான் மூட நம்பிக்கைங்கிற வார்த்தையே வந்திருக்கு ஆனால் அது தேவையில்லாததுக்கெலாம் இப்படிலாம் பண்ணினாத்தான் கடவுள் நமக்கு அருள் புரிவார் பலி கொடுத்தா தான் காளி திருப்தி அடைவானா காளி தேவி பலி கொடுத்தாதான் திருப்தி அடைவானா அது தப்பாக சொல்லலை ஆனால் அதனால் துன்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அதில் சில நம்பிக்கை இருக்குது சில பேருக்கு இருக்குது அதுக்கு சாஸ்திரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்குது அது விவகாரத்தில் பார்த்தா தெரியும் நிறைய நம்ம அனுபவத்தில் பார்த்தா தெரியும் எது மூட நம்பிக்கை எது அறிவுபூர்வமான நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒழுங்குபடுத்தாம் ஐயனே எனதுள்ளே நின்று நீங்களே சேர்ந்து சொல்லுவோம் அனந்தஜன் மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவி கோர் செய்யுமார் திருவடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவா திணாமூர் நம ஓம் ஷாங்க்ஷாரி ஓ